வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா பழங்கள் நிறைந்த மரங்கள் எப்போதும் கணத்தினால் தாழ்ந்து வளையும் நீங்கள் பொறுமையடைய வேண்டுமானால் அடக்கத்தோடும் பணி இருங்கள் ஆம் பழங்கள் நிறைந்த மரங்கள் எப்போதும் கணத்தினால் தாழ்ந்து வளையும் நீங்கள் பொறுமை அடைய வேண்டுமானால் அடக்கத்தோடும் பணிவோடும் இருங்கள் என்கிறார் பகவான் ராமகிருஷ்ணர் நன்றி வணக்கம்